இது பற்றி அவர்களிடம் நான் கேட்டபோது நபி சொல்லும் அலேஹி வசலம் அவர்களுக்கு பின்னால் இந்த அத்தியாயத்திற்காக நான் சஜிதா செய்திருக்கிறேன் மறுமையில் அவர்களை சந்திக்கும் வரை அதாவது மரணிக்கும் வரை நான் அதை ஓதி சஜிதா செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று கூறினார்கள்